வணக்கம் நேர்களை நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் விமானப்படை பாரிஸ் நகரில் குண்டுகளை வீசின இதே போல பிரான்சின் டன்கேர்க் நகரில் இடம்பெற்ற போரில் ஜெர்மன் படைகள் வெற்றி பெற்றன நட்பு அணி நாடுகள் முழுமையாக பின்வாங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தெற்கு வியட்நாமில் மெல்பர்ன் என்ற ஆஸ்திரேலிய போர்க்கப்பல் எவான்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பலுடன் மோதி அதை இரண்டாக பிளந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் சூப்பர் சானிக் விமானம் பிரான்சுக்கு அருகே விபத்து கொள்ளாகியதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் சூப்பர் சானிக் ரக விமானம் விபத்தை சந்தித்தது இதுவே முதல் முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸில் சீக்கியர்களின் புனித பொற்கோவிலுக்குள் இந்திய ராணுவத்தினர் புகுந்து தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் தியனன்மென் சதுக்கத்தில் ஏழு வாரங்களாக இடம்பெற்று வந்த ஆர்ப்பாட்டங்களை கலைக்க தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜப்பானில் அனைவரும் ஆராய்ச்சியாளர்களும் செய்தியாளர்களும் ஆவார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மெரினா கடற்கரையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அகற்றப்பட்ட கண்ணகி சிலையை முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் மீண்டும் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மான்டினிகரோ நாடு செர்பியா மான்டினிகிரோ கூட்டமைப்பில் இருந்து பிரிந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெற்கு சீனாவில் யுனான் பகுதியில் இடம்பெற்ற ஆறு புள்ளி அளவு நிலநடுக்கத்தில் பலர் கொல்லப்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் ஜெமினி 4 விண்கலம் ஏவப்பட்டது எட்வர்ட் வைட் அவர்கள் இருபத்தி நிமிடங்கள் விண்ணில் நடந்து சாதனை படைத்தார் இவரே விண்ணில் நடந்த முதலாவது அமெரிக்கர் ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு ஜெபர்சன் டேவிஸ் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மு கருணாநிதி தமிழ்நாட்டின் மூன்றாவது முதலமைச்சர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிமன்பாய் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரும் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ராகுல் காஸ்ட்ரோ கியூபாவின் பதினெட்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராதா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வாசிம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தங்கம் தென்னரசு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரஃபேல் நடால் ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் 1657 ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆண்டு வில்லியம் ஹார்வி ஆங்கில மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ருகுல்லா கொமைனி ஈரானின் முதலாவது அரசு தலைவர் ஆன்மீக தலைவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ராபர்ட் நாய்ஸ் இன்டெல் நிறுவனத்தை நிறுவிய அமெரிக்க தொழிலதிபர் இயற்பியலாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜெய்சங்கர் தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரா திருமுருகன் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பஜன்லால் ஹரியானாவின் ஆறாவது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜியா கான் அமெரிக்க இந்திய நடிகை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதுல் சிட்னிஸ் ஜெர்மானிய இந்திய ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோபிநாத் முண்டே இந்திய மகாராஷ்டிர அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முகமது அலி அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாலு ஆனந்த் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் இந்நாளின் சிறப்புகள் ஆஸ்திரேலியாவில் மாபோ நாள் மற்றும் உகாண்டாவில் மாவீரர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே